நெண்ணின் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அழிமையில அரிசி வெங்காயம் காஞ்சி மிளகா நாலு சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறுதளவு கத்தமிள்ளை சிறுதளவு உப்பு ருசி கர எண்ணெய் தேவையான அளவு புளிக்க அரைசல் அரை கப் தக்காளி மூணு செய்யமுறை முதல்ல இந்த தோரம்பருப்பு அரிசி இதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கணும் அப்புறம் இந்த ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் முருங்கைக்கீரை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி இதனால கொதிக்க வச்சிடணும் நல்லா வேக விற்கணும் அப்புறம் ரெடி பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த புளிக்கரைசல் இந்த தக்காளி பிழிஞ்சு விட்டுட்டு அதை ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொதிக்க விடணும் இந்த முருங்கைக்கீரை வெந்துருச்சுன்னா அதை எடுத்து வடிகட்டி தண்ணியை எடுத்து புளிக்கரைல கலந்துடலாம் அந்த கலந்து கொதிக்க விடுவோம் அப்புறம் அந்த அரிசி பருப்பு ஊற வச்சிருக்கோம்ல அதை எடுத்துட்டு அரிசி பருப்பு அப்புறம் இந்த சீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடுவோம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த அரைச்ச விழுதியும் அந்த புளிக்கரசலில் வந்து கொதிக்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே ஏன்னா இந்த அரிசி பருப்பு அந்த வாசனை ராஸ் மேலாம் போனாலே ஆனா நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல்ல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதும் ஒரு கருவேப்பில போட்டு அதை எடுத்து தளிச்சு இதில் கொட்டிட்டு கொஞ்சோன்னு கொத்தமல்லி தாய் மேலே தூவி இறக்கிறோம்னா சூப்பா பானை டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி முருங்கை கீரை ரசம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்